<تصفيق> الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على محمد وعلى اله سيدنا محمد وبارك وصل وسلم عليه اما بعد ியமான சங்கைக்குரிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே அல்லாஹுஹானு தாலாவுடைய குரான் ரொம்பவும் ஆச்சரியமானது ஆழமானது அதனுடைய ஆழத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது எல்லா காலத்துக்கும் ஏற்றவாறு எல்லா காலத்துடைய பிரச்சினைகளையும் அந்தந்த காலத்தில் இறக்கி வைக்கப்பட்ட திரு குரானுடைய வசனங்களைப் போன்று நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுஹானஹு தாலா இந்த இடத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லுகிறான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அதாவது நீங்களுக்கு முஸ்லீம்களுக்கு நம்முடைய இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களுடைய எதிரிகளின் மூலமாக கட்டவித்துவிடப்படக்கூடிய கெடுதிகள் இருக்கிறதே அந்த கெடுதிகளை நீங்கள் வெறுமனே கடுதிகளாக மாத்திரம் பார்க்க வேண்டாம் அதனுள்ளே பல வகையான கைறுகள் நரவுகள் மறைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையை அல்லாஹு குரானில் மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறான் இதே ஆயிஷா சுத்தே காரி அல்லாஹு தாலாஹாவுடைய உடையத்தில் இட்டுக்கட்டப்பட்டது ஒரு மாத காலமாக ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட காலம் அளவு அதற்கு ஆயிஷா சுத்தே காரிய அல்லாஹு தாலாஹா அவர்களும் அவருடைய குடும்பம் ஹஜரத் ரசூல்ல்லாஹி சல்லாஹு அலுவசல்லம் உட்பட இன்னும் பல சகாபாக்கள் பல வகையான இன்னல்களுக்கும் பல வகையான கஷ்டங்களுக்கும் பல வகையான மனக்கவலைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டானது ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தை விளக்கும்பொழுதெல்லா சுபான ஹூத்தாரா சொல்லுகிறான் இந்த சந்தர்ப்பத்தை இந்த மனக்கவலையான சோகங்கள் நிறைந்த கவலைகள் நிறைந்த இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கெடுதியாக உங்களுக்கு ஒரு கெட்ட காலம் வந்துவிட்டது என்பதாக நீங்கள் பார்க்க வேண்டாம் உள்ளே பல வகையான ஹைறுகளை நலவுகளை அல்லாஹ் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் அது உங்களுக்கு இப்பொழுது தென்பட மாட்டாது பின்னால் அது தென்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான உண்மையை அல்லாஹ் சுஹானு தாலா இங்கே தெளிவுபடுத்துகிறான் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் அதனுள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஹைறுகள் என்ன என்பதை பற்றி ஏதோ குரான் சதீஷுடைய கருத்துக்களை ஆதாரமாக வைத்து சில விடயங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா சுப்ஹானு தாலா எங்களுக்கு நசிவாக்கினார் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அதில் எப்படி நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் பிறரை மறக்க வேண்டும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள் குடும்ப அங்கத்தவர்கள் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்களை நாம் எப்படி பொறுத்துக் கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சனைகளுடைய பெரும்பகுதி குடும்பத்திலிருந்து தான் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையையும் அல்லாஹ் சுல்ஹானு தாலா இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது அபுபக்க சுத்தீக் அல்லாஹு தாலா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மிகவும் நெருங்கின கசின் பிரதராக இருந்த அதாவது மைத்துணனாக இருந்த மச்சானாக இருந்தவர்தான் மிஸ்தி அல்லாஹு அலா அன் அவர்கள் மிஸ்தகை பற்றி மூணு வகையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றே அவர் அபுபக் கே கருவாஹு தன்னுடைய குடும்பமாக இருந்தார் குருபாவாக இருந்தார் இரண்டாவது மிஸ்கீனாக இருந்தார் ஒரு ஏழையாக ஒரு எளிமையான ஏழ்மையான வாழ்க்கை வாழக்கூடியதாக இருந்தார் மூணாவது ஹிஜ்ரத்து செய்து மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்து மதீனாவை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொண்ட பாக்கியம் பெற்றவராக இருந்தார் நாலாவது ஒன்றையும் குறிப்பிடலாம் அவர் பதிலே பங்கெடுத்த பதிலுடைய சகாவாக்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் ஒருவர் அபுபக்கர் ரஜயல்லுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் ஆயிஷ்யா ரதி அல்லாஹு தாலா அஹாவுடைய இந்த எட்டுக்கட்டப்பட்ட இந்த செய்தியை இந்த படுதூரை பரத்துவதில் பெரியொரு பங்காளியாக இருந்தாா் எப்பொழுது அபூபக்க صدیق رضی الله تعالی عنہருக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய திருவசனம் ஓதி காண்கப்பட்டதோ இன் அல்லதீ நஜாஊ பில் அஸ்ஃகி உஸ்பத்து மின் கும் லா तहஸ்பூஹு ஷரரா லக்கும் பல் ஹுவ خير லக்கும் அப்படியே சொல்லி கொண்டு வந்து கடைசியா அல்லாஹ் சொல்லுகிறான் சுப்ஹானக ஹாதா பஹ்தூன் அதீம் அந்த இறைவன் அவன் மிக துயமையானவன் நிச்சயமாக இது இட்டக்கட்டப்பட்ட ஒரு படுதூரான செய்தி அன்றி இதில் எந்தவிதமான உண்மையுமில்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருக்குறானிய வசனங்களை இறக்கிய சந்தர்ப்பத்தில் அபுபக்கி கருதி அல்வாஹு அவர்கள் ஆத்திரமடைந்து கவலை அடைந்து சத்தியம் செய்தார்கள் இதற்கு பிறகு நான் இந்த மிஸ்தகக்கு செலவழிக்கக்கூடிய செலவை நிறுத்திக் கொண்டு விட்டேன் என்பதாகும் தெரியும் என்று சொல்லவர் அபூபக்கருடைய செலவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அபூபக்கர் சித்திய கருதியல்லாத்தும் அவர்கள் தான் இவருக்கு செலவழிக்குகிறார் சுபஹான் அல்லாஹ் ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஹதியாக்கர் அல்ல பெருநாளைக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் அல்ல திருமணங்கள் நடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் அல்ல அவருடைய வருமானம் இல்லை அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அபுபக் கசு அல்லாஹு அவருடைய இரகசியமான நடவடிக்கைகளில் ஒரு நடவடிக்கை தான் இந்த மிஸ்தக செலவழிக்கக்கூடிய செலவீனத்தை அவர் மறைத்து செய்தார் அவர் வலது கையினால் கொடுக்கக்கூடிய தர்மம் அவருடைய இடது கைகள் கூட அறிந்து வைத்திருக்கவில்லை நாளையில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லா ஏழு பேருக்கு நிரல் கொடுப்பான் அவனுடைய அரசியுடைய நிலையின் கீழ் அதுல ஒருவர் தான் வடது கையினால் செலவழிக்கக்கூடியதை இடது கைக்கு மறைத்து செலவழிக்கக்கூடியவர் அதாவது ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஹிலாசை மறைத்து வைத்துக் கொண்டு அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்குகிறேன் என்று சொல்லக்கூடிய தர்மம் செய்யக்கூடியவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களில் ஒருவர் தான் அபுபக்கல்லாஹு அவர்களுக்கு வந்த ஆத்திரம் அவர்களுக்கு வந்த மனக்கவலை அவர்களுக்கு வந்த ஒரு ஒரு வகையான ஒருவகையான மனதில் ஏற்பட்ட வேதனை அந்த வேதனையின் காரணமாக அவர் சத்தியம் செய்தார் இதற்கு பிறகு நான் பணம் கொடுக்க மாட்டேன் செலவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லா சுபானுடைய இந்த வார்த்தையை மையமாக வைத்துடைய நாள் வரும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சொல்லுகிறான் குடும்பங்களை எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பங்களை எப்படி துண்டிக்கக் கூடாது குடும்பங்களுடன் எப்படி உறவை உறவை வளர்த்துக் வேண்டும் உறவை பேண வேண்டும் குடும்பங்களின் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி மன்னிக்க வேண்டும் எப்படி மறக்க வேண்டும் சுகானந்தா அன்புக்குரிய சகோதரிகளே அன்பான தாய்மார்களே எங்களை சொல்லுகிறார் எங்களைத் தானோ இந்த ஆயத்து பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது குடும்பங்கள் ஆகிய எங்களை பார்த்து தானே இந்த ஆயத்துக்கள் பேசிக் கொண்டிருக்கிறது அல்லா சுஹா சொல்லுகிறான் அபூபக்கரை பார்த்து ரசய் அல்லாஹு தாலுடைய அவர்களுடைய இந்த சம்பவத்தை மையமாக வைத்து கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான் வலைய உங்களில் செல்வம் பெற்றோரும் மற்றவர்களுக்கு உதவ வசதி படைத்தவரும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு வசதி இருக்கிறது செல்வத்தை அல்லா தந்திருக்கிறான் பணத்தை எல்லா தந்திருக்கிறான் ஒருவர் எப்பயுமே யோசிக்க வேண்டும் என்னிடத்தில் பணம் இருக்கிறதா என்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா நான் ஒரு நிதி அமைச்சரை போன்று இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர்ன்னா அவருடைய கஸ்டடியில அவருடைய பொறுப்புல அவருடைய டிரஸ்ட்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் அவருடைய பணம் அவர் அந்த பணத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அந்த பணத்தை சரியான முறையில் எந்தெந்த போய் சேர வேண்டுமோ அந்த இடங்களுக்கு எல்லாம் சரியாக பங்கு வைத்து ஒவ்வொரு இடத்துக்கும் கடமையாக இருக்கிறதோ என்னுடைய கையில் இருக்கிறது இதை நான் பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் எனக்குரியது தேங்கி நிற்கக் கூடாது தந்திருக்கிறானோ இந்த வளத்தை பங்கிட்டுக் கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் இருக்கட்டும் இருக்கட்டும் குடல்வாய் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் சிறை கைதிகளை விடுவிப்பதற்காக பாடசாலை உதவிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் அநாதைகளை பராமரிப்பதற்காக கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் முஸ்லீம்களுடைய மனித சமூகத்தினுடைய கல்வி வளங்களை கல்வி நடவடிக்கைகளை வளப்படுத்துவதற்காக வேண்டி பணமாக இருக்கட்டும் செல்வம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் யோசிக்க வேண்டும் ஒரு விடயத்தை நான் இந்த பணத்துக்கு ஒரு டிரஸ்டியாகத்தான் இருக்கிறேன் எனக்கு சொந்தமானது அல்ல அல்லா என்னிடத்தில் டிரஸ்டியாக தந்திருக்கிறான் அல்லா சுகானு தாரா உலகத்தில் படைத்த செல்வந்த பற்றி சொல்லி காட்டுகிறான் நாம் அனைவருக்கும் தெரியும் காரோன் ஒரு செல்வந்தன் அவனுடைய பணம் எப்படிப்பட்ட பணம் இந்த சொல்லுகிறார்கள் அவன் அவனுடைய வீடு வாங்கப்பட்டது நாங்கள் விழுங்கிவிட்டது அவன் பாவிட்ட கட்டிலும் இருக்கிறது தண்ணிக்குள்ள அவன் பாவித்த அவனுடைய மாளிகைகளும் இருக்கிறது அவைகளை வெளியே எடுக்கலாம் அதனுடைய பொறுமதி இப்படி இருக்கலாம் என்று சொல்லி எல்லாம் அதைப் பற்றி ஆராய்ச்சிகளும் அதை பற்றி பெரும்பெறும் நடந்து கொண்ட சகோதர்களே நீங்க சொல்ல முந்தையே நாங்கள் நம்பிவிட்டோம் அல்லா சொல்லுகிறான் அவன் உலகத்திலே தோன்றிய மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இன்ன காரூனக்கான மின் கௌமி மூசா காரூன் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய சமூகத்திலே தோன்றிய மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான் அவனுடைய பொக்கிசங்கள் இருக்கக்கூடிய ஹசானாக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு என்று சொல்லிய தனி ஒரு குதிரை தேவைப்படும் அதாவது அதாவது ஒரு பெரிய ஒரு கூட்டம் தேவைப்படும் அந்த அளவுக்கு பெரிய செல்வத்தை அமைத்திருந்தான் ஏனென்று சொன்னால் இந்த காலத்தில் இருப்பதை போன்ற பேப்ப மணி இருக்கவில்லை மக்கள் பேப்பர் மணியாக சல்லியாக பாவிக்கவில்லை மக்களத்தில் உண்மையான தங்கம் உண்மையான வெள்ளி இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடுகளை படித்து பாருங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி பேப்பர் மணி ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த பேப்பர் மணி இப்பொழுது பிளாஸ்டிக் மணியாக காடாக அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் என்ன ஏன் உலகத்திலே மக்கள் பணத்தை பேப்பரை மணியாக பாவிக்க வேண்டும் காசாக பாவிக்க வேண்டும் அந்த பேப்பர் இப்பொழுது அது இல்லாமல் போய் போய்கொண்டிருக்கிறது அது காடாக ஒரு பிளாஸ்டிக் காடாக வந்து கொண்டிருக்கிறது இந்த சல்லிக்கு பின்னழுக்கக்கூடிய தன்மைகள் என்ன இவைக்கு பின்னாடி கூடிய சக்திகள் என்ன இவைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த சக்தி உலக நாடுகளுக்கு உலகத்திற்கே பெரியோர் சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் மக்களிடம் பாவித்த பணம் இருக்கிறதே அது வெறுமனை வெள்ளியையும் தங்கத்தையும் பாவித்தார்கள் குரான் இதை பற்றி எல்லாம் மிக ஆழமாக பேசியிருக்கிறது வாலிபர்கள இஸ்லாமிய வாலிப சமூகமே நீங்கள் உலகத்திலே பொருளாதாரம் படிக்கலாம் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்ல அல்லது சப்ஜெக்ட்ல அல்லது ஒரு மேட்படி போய் பொருளாதாரம் படிக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெறுமனே மனிதனின் மூலமாக ஏற்றப்பட்ட பொருளாதார கொள்கைகளை படிப்பதற்கு பகரமாக அதையும் படியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை படிப்பதை விடவும் அல்லா உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொருளாதார கொள்கை பொருளாதார கொள்கையினுடைய கொள்கையிலே வளங்கள் எப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் ரிசோர்ஸ் எப்படி வேண்டும் கிரியேட்டிங் அதாவது மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நன்மைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் இஸ்லாம் மிக ஆழமாக கதைத்திருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் உலகத்திலே யாரெல்லாம் பொருளாதாரம் என்று சொல்லி எந்த கொள்கை இருக்கலாம் சொல்லக்கூடிய கூட்டாக இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையாக இருக்கலாம் எந்த ஒரு பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் இந்த பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்பதை யாரும் மறந்துவிட வேண்டும் இஸ்லாமிய பொருளாதார கொள்கையினுடைய அடித்தளத்தை யூசுப் அலினி சலாத்து விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒருவனுடைய கையில பணம் இருக்கிறதா இது எனக்கு தரப்பட்ட அமானிதம் ஏண்ட கையில இன்றைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இது நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் இந்த அரசாங்கத்தில் நிர்வாக அதாவது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் அடுத்த அரசாங்கத்தில் அவருக்கு அமைச்சு பொறுப்பே இல்லாமல் இருக்கலாம் சென்ற அரசாங்கத்தில் நிதியமைச்சராக இருந்து இந்த நாட்டுக்கு சேவையாற்ற நிதியமைச்சராக இருக்கிறார் நாளைக்கு அவர் இலாக்கா இல்லாத எந்த பொறுப்பும் இல்லாத அமைச்சராக இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நான் செல்வந்தனாக இருக்கிறேன் நாளைக்கு நான் பிச்சைக்காரனாக ஆகவும் முடியும் மறந்துவிட வேண்டாம் எத்தனையோ செல்வந்தர்களை நாங்கள் பார்த்து விட்டோம் எத்தனையோ பணக்காரர்களை பார்த்து விட்டோம் பள்ளிக்கு வரும்போது எப்படி வந்தார்கள் அவர்களுடைய சிறப்பை கலத்தி வைப்பதற்கு எத்தனையோ பேர் அவருடைய வாகனத்தை பார்க் பண்ணுவதற்கு பள்ளியில அவர்களுக்கு என்று சொல்லியேகமான விசேஷமான இடம் வசதி ஒதுக்கப்பட்டிருந்தது ஒரு காலம் வந்தது அவருடைய ஜனாதாக்களை மைய ஹாஸ்பிட்டலே அதாவது வைத்திய வெளியெடுப்பதற்கு பணம் கட்ட பணம் இல்லாமல் பள்ளி பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய செல்வம் எனக்கு நிரந்தரமானதல்ல என்னைக்கு தந்திருக்கிறான் அல்ல எப்பொழுது விரும்புகிறானோ அப்பொழுது அதை எடுத்து விடுவான் ஒரு ஏழைக்கு தெரியாது நான் எப்படி பணக்காரனாக ஆகுவேன் என்பது ஒரு ஏழைக்கு பணக்காரனுக்கு தெரியாது நான் எப்படி ஏழையாக ஆகுவேன் என்று சொல்லக்கூடியது எனவே அன்புக்குரியவர்களே அல்லா சுலஹா அபுபக்கிய செல்வத்தை உங்களுக்கு செய்த சின்ன சின்ன தவறுக்காக அற்பமான சில வார்த்தைகளை பேசிவிட்டார் என்பதற்காக வேண்டி நீங்க உங்களை போன்ற சிறப்புடையவர்கள் உங்களை போன்ற பணம் வசதி படைத்தவர்கள் சத்தியம் செய்ட்டேன் இந்த ஏழைக்கு கொடுக்க மாட்டேன் இந்த இந்த முகாஜருக்கு கொடுக்க மாட்டேன் இந்த மிஸ்கீதுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த சகாவிற்குக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்தீங்களா இது கூடாத காரியம் இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவர்களை நீங்கள் தாய்மார்களே அன்பான சகோதரிகளே பேசுவதற்கு ரொம்ப லேசி கேட்பதற்கு ரொம்ப இன்பம் செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் அமலுக்குரிய பாக்கியம் கிடைத்துவிட்டால் சுவர்க்கத்துடைய அனந்தரக்காரர்களாக மாறிவிடுவோம் ஒரு கூட்டம் பேசிக்கொண்டே நரகம் போவார்கள் ஒரு கூட்டம் கேட்டுக்கொண்டே நரகம் போவார்கள் அமலுக்குரிய பாக்கியம் கிடைக்கல்ல நல்லத பேசினோம் எதை பேசினோமோ இதை கொண்டு வாழ்க்கையை அலங்கரிக்கல அவர்களுக்கு பேச்சை கொண்டும் பிரயோசனம் கிடைக்க மாட்டாது கேள்வியை கொண்டும் பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது அல்லா சொல்லுகிறான் அபூபக்கரை பார்த்து அல்லாஹு பார்த்து நீங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பதென்றால் என்ன இன்றைக்குள்ள மன்னிப்பும் ஒரு வகையான நயவஞ்சகத்தனமான மன்னிப்பு பெணாளுடைய தினம் மன்னிப்பு கேட்டுக் வேண்டும் இருபத்தேழுக்கு போவதற்கு முன்னால மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது ஹஜ்ஜிக்கு போவதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு சடங்கு அதாவது ஒரு ஒரு இதுக்காக வேண்டி சொன்னால் ஒரு ஒரு கலாச்சாரத்துக்காக வேண்டி ஒரு கலா வீட்டுக்கு கூட வந்து பேசவில்லை என்று மக்கள் குறை சொல்லுவார்களே என்பதற்காக வேண்டிய வெறுமனையை வீட்டுக்கு போவாங்க ஒன்றும் குளிக்கவும் மாட்டாங்க உட்காரவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க நடந்ததையெல்லாம் உள்ளத்தில் வரைத்து வைத்துக்கொண்டு வெளியில் என்ன செய்வாங்க ஒரு முகத்தை காட்டி ஹஜ்ஜி போயிட்டு வாரேன் நடந்திருந்தால் வார்த்தைகளை கொட்டுவதல்ல அல்லா சொல்லுகிறான் வர வேண்டும் நான் மன்னித்து விட்டேன் விட்டேன் விடுங்கள் இரண்டாவது சொல்லுகிறான் லேசி இரண்டாவது ஆக கஷ்டம் மன்னி எதை மன்னித்து விட்டீர்களோ அதை மறந்து விடுங்கள் அதை மறந்துவிடுங்கள் இதை மறந்துவிட வேண்டும் அவர் அப்படி செய்தார் என்பதை மறந்துவிட வேண்டும் யூசுப் அலகி சலாத் வலாமுடைய அந்த சம்பவத்தை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னோம் எப்படி யூசுப் அலேசலாம் எப்படி மறந்தார்களோ தன்னுடைய வாய்நாள் என்றைக்கு யூசுப் அலேஸ்லாம் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தாரோ அந்த மன்னிப்புக்கு பிறகு தப்சீருகள் சொல்லிக்கொண்டிருக்கிறது குரான் சொல்லிக்கொண்டிருக்கிறது யூசுப் அலகி சலாத்து வசலாம் தன்னுடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய சபையில் கிணம் என்ற வாரத்தை வாயால் ஒழியவில்லை ஏன் காரணம் என்றால் கிணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சுட்டிக்காட்டினால் அவருடைய உள்ளம் புண்படும் பழைய சம்பவம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துடுவேன் என்பதற்காக வேண்டி கொண்டார்கள் என்று சொல்லி ஆயத்துக்களை ஆதாரமாக வைத்து சுட்டிக்காட்டிருந்தார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்பான சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையினுடைய சுட்டிக்காட்டுகிறான் இந்த ரெண்டும் எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பம் ஒரு போது முடியாது இந்த ரெண்டும் மன்னிக்கிறதும் மறக்கிறதும் இருக்க மாட்டாதோ அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் நிம்மதி என்பதை காண முடியாது பீஸ் என்பதை பார்க்க மாட்டீர்கள் அல்லா சொல்லுகிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நீங்க விரும்ப மாட்டீர்களா அவர்கள் விரும்ப மாட்டார்களா அவர்களுடைய பாவத்தை அல்லா மன்னிப்பதை நீங்க தூக்கி பிடிப்பதை போன்று நீங்க ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டார் அந்த தவறை திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவதை போன்று நானும் நீங்களும் செய்யக்கூடிய தவறை அல்ல திருப்பி திருப்பி பேசுவார் என்றிருந்தால் நாங்கள் எங்கே போவோம் நீங்களும் செய்யங்கள் அனைத்தையும் ஏண்ட திருப்பி திருப்பி பேசுவான் என்றிருந்தால் திருப்பி திருப்பி அதை எப்படி ரிவர்ஸ்ல போடுவார் என்றிருந்தால் ஏண்ட உங்களோட செய்தி எப்படி இருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே படைத்தவன் சொல்லுகிறான் алаதுஹிபூன அயஃஃபர்ல்லாஹு லகும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது அத்தாஇபு மினல் ஜன்பி கமல்லா ஜன்பலஹு பாவத்துக்கு தௌபா செய்ய கூடியவன் பாவமே செய்யாதவனை போல நாங்கள் ஒருவரை மன்னித்து விட்டால் அவன் எனக்கது தவறே செய்யாதவனை போல என்று சொல்ல கூடிய அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் அவனை பற்றிய நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும் இதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் வல்யஃஃபு வல்யஸ்பஹு алаதுஹிபூன அயஃஃபர்ல்லாஹு லகும் அன்புக் கூறிய சகோதரர்களே இருந்தார்கள் அவர் சொன்னார் அல்லா எனக்கு பாடம் படிப்பூட்டிவிட்டான் உன்னை வைத்து அல்லா எனக்கு புத்தி சொல்லிவிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இதன் அல்லா சொல்லுகிறான் அல்லா சொல்லுகிறான் இந்த பார்க்க வேண்டாம் அபுபக்கரை போன்ற மக்களுடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்கு முடிவை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாவதாக சொல்லப்பட்ட பெண் படுதூறு சொல்ல பெண் அன்பான தாய்மார்களே எனக்கு ஒருவர் சொல்லி இருக்கலாம் என்னை ஒருவர் தீண்டி இருக்கலாம் என்னுடைய மானத்தில் ஒருவர் கை வைத்திருக்கலாம் நான் அவரை எப்படி பார்க்க வேண்டும் நான் அவருடைய எதை பார்க்க வேண்டும் சுபான் அல்லா அல்லா சுஹானு ஒரு புலவர் ஒரு புலவர் அல்லா சுஹான் வாழ விடவும் கூர்மையான வார்த்தைகளை கொண்டு பாட்டு அதாவது கூடியிருந்தான் ஒரு கட்டத்தில் பார்த்து வாயில நுனில ஹசரத் உட்கார்ந்து இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஒரு கட்டத்தில் அது மக்களுடைய காவிரிகள் நபியை பார்த்து சொன்னார்கள் கதைக்கிறார்கள் அற்பமாக பார்க்கிறார்கள் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அதற்குரிய விதயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டு நாங்கள் மனவருத்தப்படுகிறோம் நாங்கள் அவர்களுக்கு துவா செய்கிறோம் எங்களுக்கு அல்லாஹி தாயத்தை ஆமாக்கிடுவாயாக நேரான வழியை காட்டிடுவாயாக உண்மையை உண்மையாக விளங்கப்படுத்துவாயாக என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே மக்களுக்கு நம்பியை பார்த்து சொன்னார்கள் இடத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்ற செய்தியை நம்பி அதை பரத்தியதைப் போன்று ஒரு கட்டத்தில் மக்கத்துடைய காவிர்கள் சொன்னாங்க நபியை பார்த்து ஹராத்தில பிறந்த பிள்ளை என்று சொல்லி இவருக்கு ஒரு ஒழுங்கான சரியான ஒரு குடும்ப பின்னணி இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை மக்கத்து காவிர்கள் கட்டிவிட்டார்கள் இந்த ரெண்டு சம்பவம் இருக்கிறது ஒரு கட்டத்தில் நபியினுடைய மானத்தில் கை வைத்தார்கள் மக்கத்து காவிர்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் அவர் அவரை எல்லா சோதித்தான் இந்த பதிலுடைய சஹாபி இந்த ஜிபு அலஹி சலாத்து அவர்களோட வாயில் இருக்கிறாங்களா என்று கேட்கப்பட்ட ஒரு சஹாபி இந்த ஆயிஷா உடைய விடயத்தில் சோதிக்கப்பட்டார் அவர் அவருடைய வாயாலத்தான் இந்த செய்தி பரத்தப்பட்டு ஆயிஷா இப்படி நடந்து கொண்டா என்ற செய்தி பரத்தப்பட்டுவிட்டது பிற்காலத்தில் பிற்காலத்துல அந்த ஹஸானுக்கு துவா செய்கிறாங்க చెని దవైతుగలందికరదే ఒక తవాబు shearanga కబతుల్లావల తవాబు చేదు కొడుకుమునది నబి సైయస సదిక్ రదియల్లాహు తఅలాన్హా రెండు పెంగల యొక్క తునేయిల తవాబు shearanga తన్నడే పిక కాలాతల రెండు పెంగలు ఒండే ఉమ్ము హక్కం బింతి ఖాలిద్ ఇన్నమ ఉమ్ము హక్కం బింతి అబ్దుల్లా ఈ రెండు పెంగల యొక్క తునేయిల సైయస సదిక్ రదియల్లాహు తఅలాన్హా తవాబు shearanga ఒరు తవాఫు ములుక ములుక హస్సానుకు దుఆ కేకరాంగ இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டாம் இந்த சம்பவத்தில் ஏராளமான யாருடைய மானத்தில் கை வைக்கப்பட்டதோ நேரடியாக மானத்தில் கை வைக்கப்பட்ட ஆயிஷா நேரடியாக யாரு கை வைத்தாரோ அப்படிப்பட்ட ஹசானுக்கு பிற்காலத்தில் துவா செய்கிறாங்க இந்த கட்டத்தில் இந்த ரெண்டு பெண்களுக்கும் ஆச்சரியம் அந்த ரெண்டு பேரும் இந்த ஹான்புடு சாபித் ரு அல்லாஹு தாலோ செஞ்ச பழைய செய்திய ஆயிஷாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க அந்த கட்டத்தில ஞாபகப்படுத்தின சந்தர்ப்பத்தில் அழகான வார்த்தை சொன்னார் அர்ஜு ஐயது ஜன்னா நான் ஆசை வைக்கிறேன் நான் ஆதரவு வைக்குகிறேன் அல்லாஹ் இவரை நிச்சயமாக சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் அச்சியமாக அம்மா சுவர்க்கனுப்புவான்பிதி சாபாவ சுட்டாட்டு அர்ஜு ஜன்னா ஆயிஷா சொல்றா என்னுடைய மானத்தில் கைய வச்சு என்ன கீழே கிழித்து மக்காவுலாஹோ அழைவர்களுக்கு நபிக்கு கூட சந்தேகம் உருவாகி விட்டது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை படத்தின இந்த ஹசானு சாபி திருஹோ தாளானுவோ அவர்களை பார்த்து அவருடைய விடயத்தில் அன்னை ஆயிஷா சொல்றாங்க இன்னும் أرجو أن يدخل الله الله الجنة نان آسف پڑکرين نان میلنم بيكترين نان ننائکرين اللہ نکیما عبر السور کتکل انبوان ينترئیما قارنم بدب به عن النبي صلى الله عليه وسلم بلسانه اندرکی ارنال مكت کافرکل سننانگ نبی پات اے نبی نینگ اے محمد نینگل ار توراق پرندر قولند یند شلی سنن سندر پتل حسان بن صابت رضی اللہ تعالی وائی ناوائی கூர்மையான சில வார்த்தைகளை கொண்ட அந்த மக்களை தண்டித்தார்கள் அந்த மக்களை அந்த மக்களுடைய வார்த்தைக்கு பதில் சொன்னார்கள் சொன்னார்கள் அபி வாலிதி பா சொல்லி ஆரம்பித்தார்கள் என்று சொல்லித்தான் பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள் மக்கத்து காதிர்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையிலிருந்து வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் ஹசான் இப்படிப்பட்ட ஒருவரா என்று என்னுடைய கீழ்த்தார் சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரிகளே அன்பான பெரியார்களே இவைகளெல்லாம் இந்த சம்பவத்துக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நலவுகள் அல்லாஹ் சம்பவத்தை ஏற்படுத்தி ஒரு சம்பவத்தை நடத்தாட்டி வெளித்தோட்டம் வெளிப்பாடு எங்களுக்கு கெடுதியாக இருந்தாலும் அதனுள்ள அல்லா பல வகையான கயிர்களை மறைத்து வைத்திருக்கிறான் அதுல இன்னொன்றையும் குறிப்பிடலாம் நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே அன்பான தாய்மார்களே எங்கள காதலையும் செய்திகள் அந்த ஊட்டில தலாக்காமே இந்த புள்ள பாஞ்சு வைத்தாமே இந்த வீட்டுல மருமகளுக்கும் மாமிக்கும் பிரச்சனையாமே இப்படியான ஒரு செய்தியாமே என்ற செய்திகள் காத்தில வரும் டெலிபோன்ல வரும் எஸ் எம் எஸ் ல வரும் அந்த காலத்தில் எஸ் எம் எஸ் இருக்கல்ல டெலிபோன் தொடர்பாடுகள் இருக்கல்ல தொலைபேசிகள் இருக்கல்ல செய்திகள் அந்த காலத்தில் வாய்க்கு வாய் நான் போய்கொண்டிருந்தது இந்த காலம் அட்வான்ஸ் ஆகிவிட்டது அமெரிக்கா உள்ளவர்களிடம் இங்கிருந்து கொண்டு நாங்க என்ன செய்வோம் புறம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படியாமே இப்படியாமே அந்த கதையாமே இந்த கதையாமே சுபானல்லா எந்த பகல் நாங்க பகல் நேரத்தில் இருக்கிறோம் அவங்க நடுநெசியில் இருக்கிறாங்க அல்லா முதலாவது வானப்பட்டே அன்பேத்தபுல் நடந்த சம்பவம் அபு அய்யூப் அன்சார் வீடு இருக்கிறதே இந்த வீடு ஒரு ஆச்சரியமான வீடு அவைகளை பற்றி எல்லாம் குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் இல்லை என்று நினைக்கிறேன் சந்தர்ப்பத்தில் நபீல்ல ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு அன்சாரியும் வரவேற்கிறாங்க எங்கட வீட்டுக்கு வாங்கோ எங்கட வீட்டுக்கு வாங்கோ என்று கூப்பிடுறாங்க சொன்னாங்க என்னுடைய ஒட்டகத்துடைய கயிறை கயிற்றை நீங்கள் விட்டு விடுங்கள் அதை யாரும் பிடிக்க வேண்டாம் அதுக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது என்பது அதற்கு தெரியும் அதாவது முகசுரிய எழுதியிருக்கிறார்கள் துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அதிரும் அலைவ செல்லம் அவர்களுக்கு வீடு கட்டினான் அதாவது அந்த வீட்டை நபீனுடைய பிறப்புக்கு முன்னாலே வல்லதி அவருக்கு நான் வீடு கட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டி வைத்து விட்டான் அந்த வீட்டினுடைய மேல் புறம் ரசூர்களுக்காக இருந்தார்கள் என்று சொல்ல ஒரு சம்பவ பின்னணியும்புத்தின கயிற்றை விட்டுகாக நடந்து நடந்து போய் அபு யூசாரி ரீட்டுக்கு முன்னால் அப்படி உட்கார்ந்து கொண்டது இறங்கி தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் சம்பவம் அனைவருக்கும் பிரபலியமான சம்பவம் இப்படிப்பட்ட இப்படியான பேச்சுக்கள் ஆக்கி வைப்பான நிறைந்த நினைத்து பேசக்கூடிய பேச்சுக்கள் சொல்றாங்க தன்னுடைய மனைவி உம் அய்யூபாத்து என்ன இப்படி ஆயிஷா செஞ்சித்தா என்று சொல்லி மக்கள் பேசுறாங்க சஃபானுடன் இப்படி நடந்து கொண்டாராமே என்று மக்கள் பேசுறாங்க இந்த சம்பவம் எப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லி போட்டு சொன்னாங்க அந்த பெண் சொல்றா தன் கணவனை பார்த்து கணவனை பார்த்து ஐயூப பார்த்து சொல்றாங்க லவ் குந்த பதல சஃபான் சஃபானுடைய இடத்தில நீங்க இருந்திருந்தால் அதாவது சஃத்தில் நீங்க இருந்திருந்தால் வடு முஸ்தலி போரில் ஆயிஷா அல்லாஹு தனிமையில் இருக்கிறாங்க ஆயிஷா தனியாக தூக்கி கொண்டு வந்தாரு அவர் எடுத்துக்கொண்டு வந்தாரு அந்த சஃபானுடைய இடத்துல நீங்க இருந்திருந்தால் சவான் நீங்க நினைப்பீங்களா உங்களுக்கு ஒரு எண்ணம் பிறக்குமா ஆயிஷா நபி சொல்லுடைய அவர்களை போல நானும் ஒருவன் தானே என்று நினைத்து அந்த ஆயிஷாவுடன் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு நபியினுடைய மனைவிமார்கள் எப்படி நபி கண்ணியமானவரோ இதே போல நபியும் கண்ணியமானவர் நான் நெருங்கியிருக்க மாட்டேன் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை யாரே அபு ஐயூபுல் அன்சாரி சொன்னார்கள் அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால் வலவு குந்து அனபதல ஆயிஷா ஆயிஷாவுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் அதாவது துரோகம் செய்திருக்க மாட்டேன் நபி சொல்லாஹூ அலைவசிய மானத்தில் கை வைத்திருக்க மாட்டேன் மக்கள் நபிக்கு துரோகம் செய்திருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நிச்சயமாக என்னை விடவும் ஆயிஷா சிறந்த உங்களை விடவும் சஃபான் மிகச் எனவே இது நடக்க முடியாத கார்மம் இப்படியொன்று நடந்திருக்க மாட்டாது என்று சொல்லி ரெண்டு பேர் கணவன் மனைவி வீட்டுக்குள்ள பேசிக் கொள்றாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இவைகள்தான் இந்த சம்பவத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கைது ஒரு கெடுதியை நாடினார்கள் முஸ்லீம்களுடைய அகலாக் சகாபாக்களுடைய பண்பாடு சகாபாக்கள் எப்படித்தார்கள் சகாபாக்கள் எப்படி மறந்தார்கள் குடும்பத்தை எப்படி சேர்ந்து வாழ்ந்தார்கள் சொசைட்டியில சமூகத்தில் எப்படி மக்கள் நல்லதே பேசிக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் இந்த சம்பவத்திற்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிறான் இதற்கு கடைசியாக இன்னும் ஒன்று தான் இந்த சம்பவத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் ஏ சட்டமின் இந்த சம்பவத்துக்கு பின்னால்தான் படுகூறு சொன்னால் என்ன தண்டனை இந்த சம்பவத்துக்கு பின்னால் தான் என்ன செய்ய வேண்டும் சட்டதிருத்திய இந்த விடயத்துக்கு பின்னால் தான் மையப்படுத்தித்தான் அல்லாஹு இறக்கி வைத்தான் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் சில உளமாக்கல் சில முப்பசுங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமியர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுஹா நம்ம அனைவர்களுக்கும் எப்படிப்பட்ட மன்னிப்பையும் எப்படிப்பட்ட மறப்ப பண்பையும் எப்படிப்பட்ட நல்ல சிபாத்துக்களையும் அந்த சஹாபாக்களுக்கும் அந்த ஆயிஷாவுக்கும் அந்த அபு குடும்பத்துக்கும் அந்த உம் ஐயூவுக்கும் அந்த அபு ஐயூப் அன்சாரி போன்ற வழங்கினானோ அந்த நல்ல சிபாத்துக்களையும் நல்ல குணத்தையும் நல்ல பண்பையும் அல்லா நம் அனைவருக்கு தந்து நம் அனைவரையும் ஈருலகிலும் நல்லவர்களாக வாழ்ந்து நாலு நாளையில் அலைவசல்ல அவருடைய பக்கத்து வீட்டு காரணமாக வாழக்கூடிய வசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக அலமது அஸ்லாம் வரமத்துல வர